சந்திரமதி சத்தியத்தை காத்துல வீசல மடையாத தர்ணிடைய நாதா ஓர் அடகிய முகாரவிருந்தும் மீண்டும் என்று காணப்போகிறேன் ஆண்டவன் நம்மை இப்படியும் தெரியும்படுத்துகிறார்கள்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 தன்னை எதிர்ச்சாலாகவோ பாவியாகி உன்னில் வந்தார் அப்பா தேவதாக்கா அருமையாய் பெற்ற உன்னை அடிமையாய் விற்கவும் இருந்தது இப்போ எனக்கு மனிதனாய் வந்தார் மனைவினி விருளேன் நமஸ்காரம் செய்யும் எப்பொழுது கிடைக்கும் பிராமணோத்தமரே இனி இவர்கள் உங்களுடைய பொருள் அழைத்துச் செல்லுங்கள் ஆயினும் அன்றனரே ஒரு விண்ணப்பம் இந்நிலைக்கு வருமும் இவர் சகல ராஜபோகங்களையும் அனுபவித்து அந்த இப்பாலன் கஷ்டம் என்பதை கனவிலும் கண்டறியாது ஆகையால் தாங்கள்தான் இவர்களை அன்போடு நடத்தி அதிரிக்க வேண்டும் நிற்கின்றனே இதெல்லாம் நீர் சொல்ல வேண்டுமா சுவாமி தாங்கள் அறியாததன்று ஆயினும் இவர்கள் வெதி அடைய காரணத்தால் மனம் கூறுகிறேன் தேவதாசாருங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு அருள் சொல்வாராக தண்ணீர் அப்பா தேவதாசா செல்லுவாருங்கள் எல்லாம் ஒரு திருவுள்ளே ஆகட்டும் அப்பா சக்தி கீர்த்தி உலகிலிருந்து என்ன செய்யும் அருகின்ற தாங்களே இப்படி மனம் கிடங்கலாமா அவனன்று ஓரளவு அது அருந்தது அறியாததா தங்களுக்கு சேர வேண்டிய பொன் சேர்ந்து விட்டதல்லவா ஹரிச்சந்திரா முனிவர் கடமை சீர்த்து விட்டார் இன்னோடு கஷ்டப்பட்டு வந்தேனே எனக்கு ஏதாவது தரக்க கூடாதா இல்லையானால் சொல் போய்விடுகிறேன் சாமி தருகிறேன் என்ன வேண்டும் சொல்லுங்கள் ஒரு பதினாயிரம் முன் அது போதும் சத்திய கீர்த்தி அரசே என்னை யோசனை இப்பாவியிற்கு பொன்னை கொடுத்தன்குண்டு அப்பா அது தர்மம் அல்லவென்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தடை சொல்லாமல் என்னை விற்று இத்தடனையும் சேர்த்துவிடு ஐயோ தந்தை போன்ற உண்மை இத்தண்டாளனாகிய நான் விற்கவா சக்தி கீர்த்தி இனி காமதியாக சர்வேஸ்வரர் என்னை மன்னிப்பாயாகும் தாஜிமா நகர்வாசிகளே அயோத்திக்கு வேந்தனாய் இதயின் பயனால் மீது அப்படியா வாங்குறதா நீ எங்க சாதிக்கு அனுமப்படுறியா அண்ணலை இவன் விடுகாட்டுக்காட்டு தண்டாளர் ஆயிட்டு அப்பா சட்டையேறும் ால் என்ன அண்ணல என் வளம் உப்பதில்லை நீ இப்படி தயங்கலாமா கடல் பொங்கி வார்த்தை பொய்காது தருமம் ஓ வீரமாகவே தடையில்லாமல் தாங்கள் இவரை அடிந்து கொள்ளலாம் ஐயா உருவாட்ட காட்டணும் செட்ட வாழ்ந்துடணும் மாற்ற முடிக்கணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் சம்மதமா அன்புர ஐயா நீர் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய ஒப்புக் கொள்கிறேன் தயவுசூர்ந்து என்னை வாங்கிக் கொண்டு இந்த பிராமணரிடம் தண்ணி கொடுத்து விடுங்கள் சரியா வாங்க வர்றேன் இவ்விதையில் தங்களை காணும்படி சுவாமி பொண்ணை செத்துக் கொண்டிருந்தான் செத்துக்கொண்டேன் தாக்கிடும் சத்தியம் உங்களை என்றும் தாத்திடுமாக நான் போல் தருகிறேன் நமஸ்காரம் போய் வாருங்கள் முனிவருக்கு தங்களை பரிசு வருவது வந்தே சேரும் படைத்தவர் அறிவார் காற்றிடும் அறிவு டாவ நான் செய்து வருகிறேன் என் ஐயனை மறுபடியும் என்று உனது திருமுகத்துக்கு புரிஞ்சித்துப்